அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் அளவல்ல செய்து ஆங்கே வீவர் களவத் தவிர மற்ற விஷயத்தில் கவனம் இல்லாதவன் அதாவது வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோளாகிய பேர் அமைதி பேர் இன்பம் அதை நினைக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் பிறர் பொருளை வஞ்சித்து களவாடணும் அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றுமே தெரியாது எப்போ பார்த்தாலும் திருட்டு புத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்றார் களவல்ல மற்றைய தேற்றாதவர் களவை தவிர திருடுறதை தவிர மற்றைய தேற்றாதவர் மற்ற விஷயத்தை பற்றி நினைச்சு கூட பார்க்காதவன் அளவல்ல செய்து ஆங்கே வீவர் அளவுக்கு மீறின துன்பத்தை அப்பவே அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதாவது இந்த குரல் என்ன சொல்கிறது திருட்டு புத்தி களவு புத்தி உடையவன் நிச்சயமாக உடனே கெட்டு போய்விடுவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இது துறவரையல்ல இருக்குங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறோம் ஆனால் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நிலையில் துறவு மனப்பான்மையை அடைஞ்சு தான் ஆகணும் துறவு வாழ்க்கை வாழாவிட்டாலும் துறவு மனப்பான்மையோடு கூடிய வாழ்க்கையை கடைப்பிடிக்கத்தான் வேண்டும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் துறவு வாழ்க்கைக்கு வந்து மற்றவருடைய பொருளை எப்படியாவது வஞ்சித்து அடையணும் அப்படின்னு நினச்சி நல்ல வாழ்க்கை நடக்காம போலி வேஷம் போட்டிருக்கிற துறவியானவன் சாஸ்திர பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களையெல்லாம் கடைபிடிக்காம சீக்கிரம் அழிஞ்சு போவான் அப்படிங்கிறார் வள்ளுவர் துறவு வாழ்க்கையில் உயர்ந்த மேலான செயல்கள் நடக்கணுமே தவிர தீய செயல்கள்லாம் நடக்கக்கூடாது வேஷம் போட்டும் அந்த வேஷத்துக்குள்ள தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்களுடைய மனசே அவர்களை கொன்றுவிடும் அந்த அவங்களுடைய மனசும் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது யாரை வஞ்சித்து களவாடினானோ அவர்களாலேயும் அவனுக்கு கெடுதல் ஏற்படும் இந்த செய்தாங்கே அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குங்க அது செய்த அப்பொழுதே அப்படிங்கிற அர்த்தத்தை உடையது ஆங்கேங்கிற சொல் இடத்தையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும் அப்பவே அங்கேயே அப்படின்னு அர்த்தம் ஆகவே செய்த அங்கே அந்த இடத்திலேயே அப்பவே அவனுக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில் மெய்யான பொருளை அடைய விரும்பாமல் பொய்யான இந்த களவில் மனம் போனவர்களுக்கு அழிவை தவிர ஆக்கம் இல்லை அப்படிங்கிறத தேற்றாதவர் வீவர் அப்படின்னு சொன்னார் ஆகையினால துறவு வாழ்க்கைக்கு எந்த வகையான கரவும் அதாவது பிறர் பொருளை கவரக்கூடிய ஒரு மனோபாவம் கூடவே கூடாதுங்கிறத அழுத்தமாக சொல்கிறார் மணக்குடவர் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் அப்படி பண்ணினான்னா ராஜா உடனே அவனை கொன்று விடுவான் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி சன்னியாச வேஷம் போட்டு கொண்டு பிறருடைய பொருளை வஞ்சனை பண்ணி கவர்றவனை ராஜா அப்பவே கொன்று விடுவார் அந்த இடத்திலேயே கொன்று விடுவார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு மணக்குடவர் சொல்லி இருக்கிறார் பரிதியாருங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் கபட புத்தியை தவிர ஞான வழியில் போகாதவர்கள் தவ வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாத காரியத்தை பண்ணி நரகத்துக்கு போவார்கள் அப்போ சுகம் கிடைக்கலாம் நிச்சயமாக அவர்களுக்கு ரொம்ப துன்பமான வாழ்க்கை வரத்தான் போகிறதுன்ற ஆகவே திருட்டு புத்தியே உடையவன் நிச்சயமாக சீக்கிரம் கெட்டு போயிடுவான் அப்படின்னு அர்த்தம் இராமாயணத்தில் கம்பர் சொல்லுகிறார் அஞ்சு கொடிய இராட்சச சேனாதிபதிகளை அனுமான் ஒருத்தனே ஜெயிச்சுட்டான் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்களான்னா வழி இல்லாத வழியில போய் விஷத்த காட்டிலும் கொடுமையாகி இருக்கக்கூடிய ஜனங்களையெல்லாம் உடனே அரசன இது பண்ற மாதிரி ஆஞ்சநேயர் அஞ்சு ராட்சசர்களையும் ராட்சச சேனாதிபதிகளை இது பண்ணார் எப்பொல நடக்கம் பழகினவன் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்கிறார் வஞ்சமும் களவும் வெக்கி வழியலா வழிமேல் ஓடி நஞ்சினும் கொடியர் ஆகி நவைசெயர்க்கு உரிய நீரார் வெஞ்சின அரக்கர் ஐவர் ஒருவனே வெல்லப்பட்ட அஞ்சனும் புலன்கள் ஒத்தார் அவனும் நல்லறிவை ஒத்தான் அப்படிங்கிற இந்த பாடல் சொல்லுகிறது ஆ நல்ல புத்தி வந்துவிட்டோம்னா இந்த பொல்லாத இந்த கள்ள அழிஞ்சு போகணும் ஆகவே இந்த பாடலை நன்றாக ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கலாம் நீ பதவுரையை பார்ப்போம் களவல்ல களவுக்கு மாறான மற்றைய பிற நற்பண்புகளை தேற்றாதவர் அறிந்து கடைப்பிடித்து பாதுகாக்காதவர் அளவல்ல அளவு கடந்த தீமைகளை செய்து செய்துவிட்டு ஆங்கே பின்பு நரகத்தில் வீவர் பெருந்துன்பம் அடைவர் பொழிப்புரை களவுக்கு மாறான பிற நற்பண்புகளை அறிந்து கடைபிடித்து பாதுகாக்காதவர் அளவு கடந்த தீமைகளை செய்துவிட்டு பின்பு நரகத்தில் பெருந்துன்பம் அடைவார் மனமார்ந்தூய சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு